ஹதீஸ் 210 பத்து மைமோனா ரதி அல்லாஹா அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹோ அலைஹி வசலம் அவர்கள் என் வீட்டில் ஆட்டுத் தொட இறைச்சியை சாப்பிட்டார்கள் பின்னர் அதற்காக உழு செய்யாமலேயே தூதார்கள்